அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சத்தியம் செய்திருந்து அதைவிட சிறந்ததாக கண்டால் அவர் தன் சத்தியத்தை முறிக்கட்டும் அந்த சிறந்ததையே அவர் செய்யட்டும் என்று நபி சொல்லு அலை கூறினார்கள்